வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாவது செய்திச் சேவை பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி மாசி மாதம் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் ஆனை மடுவு நீர்த்தேக்கத்திலிருந்து வரும் இருபத்தி தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி அணையை திறக்கச் சென்ற விவசாயிகளை தமிழக போலீசார் எல்லையில் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் இடத்தை அறிவிக்க காலதாமதம் ஆவதற்கான காரணம் குறித்து மத்திய அரசு ஜூன் மாதம் பதினான்காம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது நெல்லையில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்தின் கண்காணிப்பாளரை தாக்கிவிட்டு பனிரண்டு சிறுவர்கள் தப்பிச் சென்ற விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் நான்கு சிறுவர்கள் பிடிபட்ட நிலையில் மீதமுள்ளவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது திருவாரூர் மாவட்டம் ஓ என்ஜிசியின் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர்கள் உட்பட கிராம மக்கள் ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோடை காலத்தில் சுற்றுலாத்தலங்கள் மற்றும் கோயில்களுக்கு சிறப்பு பேருந்து இயக்க உள்ளதாக தமிழக அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சேலத்தில் ஜவ்வரிசி ஆலைகளில் கண்காணிப்பு கேமரா பொறுத்த மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி உத்தரவிட்டுள்ளார் ஜவ்வரிசையில் கலப்படம் செய்வதாக வந்த தொடர் புகார்களை அடுத்து அவர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் தென்தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் போப்பர்ஸ் ஊழல் வழக்கு விசாரணை அமர்வில் இடம்பெற்றிருந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ எம் கான்வில்கர் காரணம் ஏதும் தெரிவிக்காமல் விசாரணையில் இருந்து விலகியுள்ளார் ஈரான் அதிபர் ரவுகானி இன்று ஹைதராபாத் வருகிறார் இஸ்லாமிய அறிஞர்கள் மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் தென் மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகளில் ரயில் டிக்கெட் வழங்கப்படும் என ரயில்வே பயணிகள் வசதிக்குழு தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் இறுதிய சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் இருதய ஸ்டென்டின் விலை ஆயிரம் ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மருந்து விலை கட்டுப்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது இந்திய முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கேரளாவில் பஸ் உயர்த்த அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது குறைந்தபட்ச கட்டணமாக எட்டு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நீரை செய்திகள் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உலக அச்சுறுத்தல்கள் தொடர்பாக உளவுத்துறை இயக்குனர் டான் கோட்ஸ் அளித்த தகவலில் குறைந்த தூர இலக்கை குறிவைத்து தகர்க்கும் அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் அதிக அளவில் தயாரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அணு ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்ற முன் நிபந்தனையின்றி வடகொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் தெரிவித்துள்ளார் எகிப்தில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடப்பதற்கான அடிப்படை தகுதிகளை கொண்டிருக்கவில்லை என்று சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன பப்வா நியூகினி நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகளில் ஐந்து புள்ளிகளாக பதிவானது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு லஞ்சம் வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் அவர் மீது விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என இஸ்ரேல் காவல்துறை தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் இருந்த பிரிட்டனின் போர்க்கப்பல் சர்ச்சைக்குரிய தென் சீன கடல் பகுதியில் அடுத்த மாதம் பயணிக்க உள்ளதாக பிரிட்டன் ராணுவ அமைச்சர் தெரிவித்துள்ளார் புற்றுநோய் செல்களை அழிக்கும் புதிய சிகிச்சை வழிமுறை ஒன்றை அமெரிக்க மருத்துவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் வணிகச் செய்திகள் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ள தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து தங்கம் இறக்குமதியை தீவிரமாக கண்காணிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த எதிஸ்பியர் இன்ஸ்டிடியூட் இந்த ஆண்டின் உலகின் மிகச்சிறந்த நன்னெறி நிறுவன விருதுக்கு டாடா ஸ்டீல் நிறுவனத்தை தேர்வு செய்துள்ளது ஜியோபோன் வாடிக்கையாளர்கள் இனி பேஸ்புக் முடியும் இதற்கான பிரத்யேக செயலி வெளியிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் வரி ஏய்ப்பு தடுப்பு நடவடிக்கைகள் அமலுக்கு வந்தால் மாதாந்திர சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வருவாய் ஒரு லட்சம் கோடியை தாண்டும் என நிதியமைச்சக அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் எதிரான ஐந்தாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரையும் நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது இதன் மூலம் ஐசிசி தரவரிசையில் முதலிடத்தையும் இந்திய அணி பெற்றுள்ளது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் இந்திய பெண்கள் அணி முதல் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது விஜய் ஹசாரே கோப்பையில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் தமிழக அணி வெற்றி பெற்றுள்ளது ரியோ ஒலிம்பிக்கில் சிறப்பாக செயல்பட்ட வீராங்கனை தீபா கர்மாக்கர் காயம் காரணமாக காமன்வெல்த் போட்டிகளில் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிராக விளையாட உள்ள தென்னாப்பிரிக்க டி டுவெண்டி கிரிக்கெட் அணிக்கு ஜே பி டூமினி கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் திரைச்செய்திகள் மீண்டும் கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு நடிக்க உள்ள படத்துக்கு ஒன்றாக என பெயரிட்டு இருக்கிறார்கள் இயக்குநர் ராமின் உதவியாளர் மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள பரியேறும் பெருமாள் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது தனுஷ் நடிக்க உள்ள புதிய படம் ஒன்றில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க நான் இகழ் கன்னட நடிகர் சுதீப் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் ஆர் கண்ணன் இயக்கவிருக்கும் புதிய படத்தில் ஹீரோவாக நடிக்க அதர்வா ஒப்பந்தமாகியுள்ளார் இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக எனை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் நடித்துள்ள மேகா ஆகாஷ் நடிக்கிறார் காதலர் தினத்தை முன்னிட்டு விஜய் சேதுபதி நடித்துள்ள ஜுங்கா படத்திலிருந்து கூட்டி போ கூடவே பாடலின் லிரிக் வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர் இத்துடன் நன்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் திறமைக்கு ஒரு சவால் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நன்றினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்